அதனால இல்லிருந்து அவரவர்கள் தம்முடைய மனைவியோடு வாழ்வித தப்பும் இல்லை இது மாதிரி இடையிடையே இருந்தும் அதோடு அந்த காமத்திற்கு ஆட்பட்டும் ஆகிவிட்ட தப்பு காமத்திற்கு ஆட்படுதல் தப்பு அறுபத்தி மூணு பேர்ல ஒருத்தர் அப்படி போய் என்ன சொல்லிட்டார் சேக்கலா தவிர வேற யாரும் சொல்லியிருந்தா கொண்டு இருப்பான் ஆனா இளமை மீதூர இன்பத்துறையினரான ஒரு கதை என்ன சொல்ல என்ன சார் ஒன்னும் இல்லை இளமை மீதூர இளமை காலம் இல்லை அதனால அது கொஞ்சம் அந்த இளமை காலம் போனதுனால இன்பத்துறைக்கு எளியராக ஆயிட்டார் பா பா ஒரு சொல் கூட அடல்ட் ஒன்லின்னு போட வேண்டிய வேலை இல்லையே இப்ப அதுவே கிடையாது எல்லாரும் அதையும் பார்க்கலாம் ஆயிட்டு பம்பு இல்லை சீக்கிரம் போயிடணும் அதுக்காகத்தான் அது இளமை மீது இன்பத்துறையினர் அழியறானார் என்று அருமையான சொல்ல சொன்னார் அது மாதிரி இந்த நான் புறப்பட்டேன் புறப்படும் ஒரு பெண் வந்து அப்படியே மனம் அப்படியே கொஞ்சம் போயிட்டு அதனால அப்படி நின்னுட்டேன் நின்ற பிறகு பார்த்தா நான் என்ன அங்கேயும் சொக்கநாதிரியும் வழிபாடு செய்துட்டு வர வேண்டிய நேரம் இது இப்ப நான் இங்கேயே நின்று நின்று இருந்தபடியே மயங்கி திடீர்னு ஒரு அடி அடிச்சது அப்புறம் தான் நான் யாருன்னு பார்த்தேன் அது என்னது உங்க செண்டு அடிச்சது ஏதோ இந்த மாதிரி நான் ஒரு இன்ப பயப்பட்டது என்ன என்னை உங்களுடைய சென்று என்னை திருத்தியது இதுதான் சான்றோருக்கும் ஏனையோருக்கு இருக்கிற வேற்றம் சான்றோர் தமக்கு வருகிற தீ ஏதேனும் ஒரு நன்மைக்கு என்று கருதுவார் நன்மை கேட்டுக்கிறது இதுவும் ஒரு நன்மைதான் இதுவும் ஒரு நன்மைதான் காலகூட நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ நாயகமே எனக்கு என்ன என்னதோ இங்கு அதிகாரம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது காயத்திடுவாய் கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலி இந்த உடம்போடு இருக்க முடியாது செஞ்சாலும் செய்வே இதெல்லாம் வேணாண்டானு உதிரட்டி திருவடிக்கு வந்து ஆட்பட்ட ஆடுப்படுன்னு சொன்னாலும் சொல்லுவேன் அது ஓமிருப்போம் என்னதோ இங்கு அதிகாரம் குருநாதனை பிரிந்து பருந்துகிற ஒரு பெருமான் இவ்வளவு பெரிய வருத்தம் திருவாசகம் முடிதலும் பெரும்பகுதி பிரிய வருத்தான் அந்த பெருமானை பிரிந்து தன்னால் வாழ முடியல அவரால் என்னதோ இங்கு அதிகாரம் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு வழிபாடுங்க அதனால நீங்க எங்களை சென்றால் அடித்தது என்னை திருப்பி நேரில் திருப்பி நேரம் என்ன சொல்லுது திருவடி பிழைத்தீங்க நான் உண்மையாக பெருமானை வணங்க வேண்டிய அந்த கடமை நின்றம் தவறியதுனால உன்னுடைய சென்று அடித்து திருத்திருக்கிறது புளியம் விழாலினால் உனக்கு நான் பனி நின்ற தவறுனா சாதாரண பூச்சி எடுத்து அறிக்க புளிய விளாடுக்கு பாருங்க அதை எடுத்து மோது விப்பாய் மோது ஏன்னா புளியவளா வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கதான் வளைஞ்சு போடும்பிழக்கில் பெற்ற பெற்ற அதனாலதான் நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தாய் அதனால நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தாய் இந்த நையை வைப்பது வைப்பதெல்லாம் தீவனி நீங்குவதற்காக தப்பு நின்று என்னை அடிச்சு திருத்த அதுக்கே நான் உனக்கு வணக்கம் நன்றி செலுத்துறேன்ப்பா என்று சொல்லிவிட்டு இதனில் ஐயன் தருவதோர் உறுதி தானும் தக்கதோர் கை மாறி என்னால் உண்டாங்கொல் இவ்வளவு பெரிய தீங்கு நீங்க கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டேன் என்ன தூங்குள்ளும் திருக்குறளை வேண்டின அப்படி மன்னிப்பு வேண்டிய உடனே உடனே மற்றது நிற்க மண்டல் பருதி என்றான் நாட்ட இருந்து இதற்கு என்ன காரணம் என்ன வந்தியர்கள் என்று கேட்டுதான் கேட்ட உடனே இப்ப சொல்லுகிறார் என்ன மன்னன் வெறுக்கை வேண்டி வந்தனன் என்றான் வேற ஒண்ணும் இல்லையே செல்வம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனால செல்வத்தை எடுத்துட்டு போலான் அப்படியா மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு உன்னது புலத்தோர்க்கு ஏற்ப உரைபடும் ஆற்றதாயமான ஒரு பெரிய பாறை அதுல மூடி இருக்கும் அந்த மூடியை திறந்தா அங்கதான் பொருள் வைப்புடி இருக்குது இடம் சொல்லிட்டு தேமானிடல் புதைப்பட கிடக்கும் செம்பொன் என்ன அங்கையால் காட்டியது காட்டி சுட்டி காட்டியது குன்றம் அந்த இடத்துல எடுக்க முடியாது ஆட்டுவித்தால் ஆடாத போனவன் திறக்கலாம் அது உடைய ஆடால பெருமானுடைய திருவுருளால தான முடியாது அதனால சுட்டி காட்டியதான் அப்படி காட்டினேன் மின்னரு வேளாண் முன்னீர் வேலை வணக்கம் கண்டோன் பொன்னரை மறிங்கில் போகி இப்பெல்லாம் நீ ஒளிய மொழியில காட்டலாம் பொன்னரை மரிங்கில் போகிதான் இவன் போக இந்த பாண்டியன் அந்த மலையில சில அந்த சில சிவடுகள்லாம் இருக்கு அதை தாண்ட அப்படி போக அங்கம் இருக்கு அந்த மரம் பக்கத்துல பார்த்தா பாறை அப்படி பல மூடி வைக்கப்பட்டிருக்க அதனால அந்த மூடி வைக்கப்பட்ட அந்த பொருளை பொன்னரை மறிங்கில் போகி பொத்திய பாறை நீக்கி அப்படி ஒரு திறந்தான் பெட்டிய திறகுற மாதிரி அது அவனுக்கு தான் முடியும் ஆண்டவுண்டு திருவிழால்தான் முடியும் அந்த கல் அப்படி முடியும் மேல தூக்கின உடனே எவ்வளவு தன் நாட்டுக்கு வந்தா அந்த பொருளாதாரம் இப்பொழுதுமோ அதுக்கு வேண்டிய பொருள் எடுத்துக்கிட்டான் அதுக்கு மேல எடுத்துக்கிட்டான் ரொம்ப அளவுதான் அதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்துக்கிட்டான் எடுத்த உடனே திறந்து வச்சுட்டு வரப்படாது திறக்கிற தெரிய மூடி வைக்கணும் கதவை கூட பாருங்க திறக்கப்பான்னாங்க மூடப்பாண்டாங்க ஆமா திறந்து போட்டு போகாது நாகரிகம் ஒரு வீட்டுக்கு போனா கூட கேட்ட திறந்துட்டு போய் போகும்போது அதே போல வீட்டை விட்டு வெளியில கேட்ட விட்டு தரணும்னு சொன்னா நாம இருந்து இந்த போடணும் அவங்க ஆதார் நீங்க போங்க நான் போட்டுக்கிறேன்னு இல்ல பரவாயில்லைங்க அப்படி போட்டுட்டு வரணும் அது நாகரிகம் அது அதனால வெறுந்த மாதிரி வாயிலையே இப்படி எல்லாம் செய்யணும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு மறைக்கதவன் திறந்தது அப்போது திறந்தாங்க செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள் மறைக்கவல்லமுறைகள் இறைவனோடு பேசுது பெருமானி நீ என்ன வந்து மறைக்கலாம் திருவாயூர்ல திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி நின்றார் உள்ந்தார் இதோ பின்னால் இருக்கிறார் இந்த உகரம் வந்து பின்னிருப்பவனை காக்கும் காட்டும் அகரை சுட்டுமையில் இருக்கோ அவட்டம் உள்ள முதல் சுட்டு இருக்குது அந்த வழக்கு வர இருக்கட்டுமே அதனால என்ன பயிர் உனக்கு அதாங்க திறக்க பாடிய என்னினும் உப்பு பாடி நின்றார் அரைக்க உன்ல இருக்கு மறைக்க வல்லரும் அப்புறம் காட்சி தந்தார இவையெல்லாம் திருவாய்மூர் காட்சி அது காட்சியை பார்த்தோன்னா அடாரும் காட்சி தராரா இவரு அமாம பாடாடியார் பரவ கண்டேன் பேசிக்கிட்டே போறாங்க பேச்சு அவையெல்லாம் இப்படி ஆக அது போல அங்க திறக்கிறவர்கள் மூடியது போல இங்கேயும் பெருமான் சொன்னார் அப்படி போனா இது ஒரு கால திறந்து மூடப்பட்டது என்று வரலாற்று வரலாற்று சேர்ந்தா இருக்கணும் என்ன பண்ண உன்னுடைய கொடிய புடிச்சிட்டு கொடி என்ன மீன் குடி அதனால அந்த கொடி அப்படி மீன் கொடியை பொறிச்சுட்டு இருந்தார் ஏன்னா யாராவது பின்னால ஒரு காலத்தில் வந்தா கூட இது நம்முடைய தமிழக பேரரசர்களிலே பாண்டிவே பேரரசு வந்து திறந்து மூடி இருக்கிறது என்ற ஒரு வரலாறு தெரியும் வரலாறு தெரியும் வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு தொல்காப்பியத்தில் இந்த சேர சோழ பாண்டியத்தில் பெற்று சொல்லும் போது வந்தார் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்றார் நல்ல வளமான புழை உடைய அந்த மூவேந்தருடைய இந்த வரை வரைப்பு என பாய் நல்லாதான் ஆண்டாங்க சிறப்பாக தான் வாழ்ந்தார்கள் போராத்தான் இருந்தார்கள் அருமையாக நாட்டை காத்தார்கள் என்னமோ நாம் செய்த பாவம் அவங்க எல்லாம் தமிழ்மொழி பயிற்று மொழி ஆவதற்கு கூட முடியல முடியல இது தமிழ்நாடுன்னு தெரியும் வண்புகொழும் தன் மொழியில் வரை முருகா முருகா நீ தான் காக்கணும் அதனால இப்படி அந்த திறந்த எடுத்து எடுத்துக்கொண்டவர்கள் மீண்டும் அந்த மாதிரி மூடி அந்த மீன்குடி ஆகிய பாண்டியருடைய இளைச்சனையும் விட்டார் சரிங்களா அப்படி இதன் பிறகு மணிப்பூன் மீண்டு தன் தானை ஓடும் தென் திசை நோக்கி பாகன் செலுத்தமான் தடந்தேர் ஊர்ந்தி பொந்திகள் வரையும் போக பூமியும் பிறவும் நீத்து நன்றிகள் மனித வைப்பு நண்ணுவான் என்னும் எல்லை எனவே போகும்போது இருக்கிற அந்த வேகத்தை விட வரும்போது எல்லாருக்குமே வேகம் இருக்கும் வீடு வந்து விழுந்துட்டா போதும் பெருசு இந்த வீடு இருக்குமான யோசிக்கணும் இந்த வீடுமாங்கிறது வந்து நீங்க பாத்து இதெல்லாம் என்ன சொல்லுது போல அந்த வீடு எப்படி இருக்கும் நாம் யாருக்கும் கூடியோம் நாரகத்தில் இடற்படோம் ஏமாப்போம் அந்த வீடு எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் அதுக்குத்தான் இதெல்லாம் பாடுபடுறோம் போடுபடுறதெல்லாம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இல்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்போம் அந்த வீடு அந்த வீடு குருமூர்த்தி எல்லாம் இந்த மாதிரி ஞான உங்களை கேட்பதன் வாயிலாக என்னை நடந்த வரலாறு என்னது காதல் விடணும்பா என்ன நடந்தது என்னை எடுத்துட்டு வந்தா அந்த நாட்டில் வரும் நீங்க சரி சார் ஆல்ரை நீ அந்த வீட்டை அடையணும்பா இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்ற ஒரு இடத்துக்கு போறதுக்குத்தான் இவ்வளவு பாடு எனவே மீண்டும் இங்க வர தமிழ் நாடு சேர்ந்தா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு வந்து ரொம்ப அருமையா நாமெல்லாம் ஒருத்த போறாங்க அதனால போன முடியாது கஷ்டம் பேசாம இருந்தது மங்களம் எனவே அந்த கோபுரம் இருக்கே நல்ல அருமையான வானலாவிய கோபுரங்கள் நான்கு கோபுரங்கள் அருமையா இருக்கும் அந்த கோபுரத்தை கண்ட மாத்திரத்திலேயே தான் தேர விட்டு கீழே இறங்கணும் இறங்கி என்ன செய்தா கண்ணி பொன்னியில் சோல் செம்பொன் கடி நகற்கு அணியனாகி பொன்னி செய்து இழைத்த நீள் கோபுரத்தினை கண்டு அதனாலதான் நன்மக்கள் அந்த பெருமான் எவ்வளவு உயர்ந்தவன் அப்படிப்பட்ட உயர்ந்து இருக்க இடத்துல இருக்கிற கோபுரம் நல்ல வாணலாக உயர்ந்திருக்கணும் என்று அவ்வளவு நீளமா பல கலைச்சல்களை கொண்டு அந்த கலைச்சல்வர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கட்டுவதற்கு பல அவங்கெல்லாம் பெற்று செய்தால அவர்களுடைய வாழ்வு அதோடு கூட பெருமாள் அப்படி என்று வாணரவோ இங்கே இருக்கணும் என்று கருதி அவ்வளவு உயரமாக கட்டினாங்க அந்த திருக்கோபுரத்தை அப்படி கண்ட மாத்திரத்திலேயே இவர் அந்த வந்த தேரை ஒட்டி இறங்கி உன்னி எழிந்து எட்டோடு ஐந்து உறுப்பினால் பணிந்தெழுந்து வணங்குகிற முறை கால கூட நம்ம கௌந்தரியல் செய்தால சொன்ன எட்டு வித உறுப்புகளால வணங்குவது ஐந்து வகை உறுப்புகளால் வணங்குவது இது இறைவனுக்கும் செய்யணும் நம்முடைய குருமூர்த்திகள் பண்ணவர்களும் செய்யணும் இந்த என் வகை உறுப்புகள் என்ன அதான் அந்த அட்டாங்க பஞ்சாங்க அப்படின்னு சொன்னுமே இது இந்த வர சொல்ல வந்ததுனா நமக்கு பலது கடினமா போன மாதிரி படுது அட்டாங்கம் எட்டுதமான உறுப்பு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் எட்டு உறுப்புகளினாலும் உறுப்புகளினாலும் வணங்க வேண்டும் கொஞ்சம் ரொம்ப மரபா செய்யறவங்க செய்வாங்க திருமணங்கள்ல தான் பார்க்கலாம் முறையா மரபா தெரிஞ்சவங்க சொன்ன கால கூட சொன்னாங்க வாங்கும் போதே இவங்க வந்து மரபு தெரிஞ்சவர்களா அல்லவர்களா தெரிஞ்சுள்ள வணங்குகிற முறையில் அப்படியே வணங்கி இந்த இரண்டு கரங்களை உறுப்பு தான் பண்ணுவது அவங்க பெண்களுக்கு இந்த மார்பகம் தரையில பொருந்த கூடாது பொருந்த வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு நல்ல மார்பகம் தரையில பொருந்தலாம் நாகரிகம் அதான் பண்பு அதனாலதான் ஒரு தாய்குளத்தை எடுத்து சொன்னார் தேவ திரு மதுரை தான் ஏழாம் நூற்றாண்டு பெரியவர் போகும்போது அந்த கோபுரத்தை பார்த்த மாத்தலேயே பெருமான் ஞாபகத்துக்கு அல்ல பெருமாட்டியும் கூட ஞாபகத்துக்குள்ள அவருக்கு பங்கைய வளவர்கோன் பாவை வரிவடை கை மட மணி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து அந்த பங்கைய செல்வி பாண்டி பரவி பணி அந்த இடம் தான் தன்னோடும் மாமர்ந்த அந்த கோபுரத்தை மயிர் அந்த அம்மா இருப்பாங்க அடுத்த பாட்டுச்சிறை கொலைச்சிறைய உறுப்பினர் இப்படி ஆண்கள் எட்டும் ஐந்தும் கொண்டு வணங்குவது பெண்கள் ஐம்பயே வணங்குவது ஆடவர்கள் எட்டு வயது ஐவகை உறுப்பினாலும் வணங்கவும் உறுப்பினால் மட்டுமே வணங்கவும் கோபுரத்தை பார்த்தபடி பெருமானி கண்டங்கள் இந்த மூணு வயசு குழந்தை கூட தெரியும் அந்த தோனிபுரத்தினுடைய கோபுரத்தை பார்த்தா அழுவிச்சு ஒளி ஒளி என்ன சொல்லி அழகு அழைத்த அருளியாழுதாருட ஒளியும் ஒளியும் அதனால திருத்திகரம் பார்த்து கோபுரத்தை பார்த்து என்ன சொல்லிச்சு அம்மி அப்பா என்று அழைத்தாரொளி ஆழுதாருட அவ கோபுரத்தை பார்த்தது அதே போல இன்னொரு பெண்ணு கோபுரத்தை பார்த்தாரா எங்க திருமர்கள் இருந்து வந்த பெண் தன் கணவனோட வந்துட்டா திருமலுக்கு கல்யாணம் அமைப்புல வந்துட்டா வந்து பாம்பு தீண்டிச்சு மணி ராத்திரி பதினொன்று மணிக்கு தீண்டிச்சு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு மூணு நான்கு மணி நாலாவது அழுதா டார்கெட் வைக்கிறது அழு கோபுரத்தை பார்த்து வழிபட்டாலேயே பெரும்புடியும் ஆகவேதான் இந்த கோபுரத்தை பார்த்து எட்டு வீத வணக்கம் ஐந்து செய்தான செய்து விட்டு அப்படி வெளியில வந்தான் சார்ந்தான் இப்படி பாருங்க விட்டான் இப்ப இதோ மதுரை உங்களை வரவேற்கிறது வந்தா பெரிய வெற்றி அல்லவா மேருமலை சென்று அங்கிருக்கிற ஒரு பெரிய பொறுப்புவையை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொன்ன பெரிய இதுவரை வரை யாரை எந்த தமிழர் சொல்லும் அந்த மாதிரி இந்த ஒரு குறிக்கோளுக்கு போய் வந்தவன் அல்ல இவன் தான் அதனால வரவேற்பில் வரவேற்பு குழு வரவேற்பு குழுவில் யார் யார் இருக்கிறார் அறமீறி முனிவர்கள் ஒரு குழு துறந்தவர் நல்ல ஞானிகள் இப்படிப்பட்ட ஒருவர் ஒரு குழு ஆறந்தால் பற்றி அகன்ற சைவ பூதியர் சிவபெருமானித்தவரை வழிபடுவது என்று இல்லாமல் ஒரு நிறிய படைத்த அறியவர்கள் அப்படி ஒரு குழு புனிதன் கோயில் திறத்துறை அகத்து தொண்டர் திருக்கோயிலுக்குள்ள பணி செய்கின்ற பணியாளர்கள் அந்த அகம்படிமை தொண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த அகம்படிமை தொண்டு செய்கின்றவர் பெரியவர் இல்ல திரண்டு எதிர்கொள்ள இவங்க எல்லாம் எதிர்கொள்கலாம் யார் செய்தார் என்று சொன்னா இப்படி இப்படிப்பட்டவங்க எல்லாம் வரவேற்பு இப்படி செய்ய முத்தின் திற நிறை வைகை நீத்து நெடு மதில் வாயில் புக்கான் தாண்டி போனி போனவன் அரண்மனைக்கு போகல திருக்கோயிலுக்கு நாமும் போவோம் அல்லவா நம்ம பூங்காவனவர்கள் மதுரைக்கு போலான்னு சொல்லிட்டு வருவாங்களா அதெல்லாம் சொல்றேன் இப்போ நாமெல்லாம் நேரம் செல்லுறோம் எங்கே திருக்கோயிலுக்கு போறோம் பாண்டி மன்னனோடு எதோட நேருமலையில் கிடைத்த அந்த பொக்கிஷத்தோடு அந்த பாண்டி மன்னன் செல்ல அவருடைய பணியாளர் எல்லாம் செல்ல இந்த வரவேற்பு செல்ல நம்ம ஆற்காடு வேலூர் திருவண்ணாமலை இறங்குங்கள் மேலே ஏறி இதோ என்னுடைய சித்தி விநாயகப் பெருமான் வணங்கி கொள்வோம் இதோ அப்பொழுது நேராக எங்க இப்ப பெருமாட்டிதான் பெருமாட்டி அப்ப பெருமான் இருக்கு நேர சொக்கனார் அங்கே சென்று யாரோடு பாண்டி மன்னனோடு வென்று பொன்மலை கடவுள் புண்ணிய நிதியை அந்த நன்மலை மான கூப்பி நல்லி பின் பல்குடியும் ஓம்பி தென்மலை கிழவன் தெய்வத்தென் குணவான உக்கள் தம்மனை விருந்து காத்தி தருக்கினான் இருக்கும் இல்லை இப்படி உள்ளே போய் பெருமானை வணங்கி பெருமானே நீ தந்த பொருள் போட்டி என் வாழ்முதலாகிய பொருளே நீ வழங்கிய பொருள் இது எல்லோரும் கொடுத்ததுனால் இந்த நாட்டில் வறுமை நீங்கி முன்னர் போல மழையும் பெய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அங்கிருந்து மீண்டும் அரண்மனை சேர்கிறான் அரண்மனை சேர்ந்து எல்லா மக்களையும் அழைத்து வேண்டியவாறு எடுத்தங்களுக்கு வேண்டிய பொருள் எடுத்த வறுமை நீங்கிறவர்கள் அவர்களுக்கு எல்லாம் அந்த பொருளர்களை வேண்டி வேண்டியவர்களுக்கு எல்லாம் கொடுத்து படிந்தான் அப்படி செய்கின்ற பொழுது நல்ல ஒண்ணு நாட்டுல பொருளாதார வறுமையே கிடையாது எல்லாம் நல்ல அருமையா உருபதியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு என்று சொன்னாரே பசியோ பிணியோ பகையோ எதுவும் இல்லை ரொம்ப அருமையான பாண்டினார் நல்ல உணவு அவரவர்களுக்கு வேண்டிய உணவு உடைக்க குறைவே இல்லை அப்படி அப்படி எல்லாம் இருக்கும் ஒரு ஒரு சில ஒரு நான்கு ஐந்து திங்களாயின கோள்களும் தன்னுடைய நிலை மாறி அழா மழை பெய்தது வளாது பெய்க மலிவளம் சுரக்க என்றாரே நல்ல அருமையான மழை இந்த மழை இது வரைக்கும் இல்லாத சார் அரவர மழை இல்லீங்க இவ்வளவு நாள் வெப்பத்துக்கு இந்த அளவு பெய்தது உள்ளபட வேண்டியதில்லை இந்த மாதிரி மழையும் பெய்ததுனாலே வறுமை நீங்க தான் என்ன செய்தும் ஈசனான நடக்கும் கோடும் ிவு மாறத்தன்னாடு எங்கும் மாறி பெய்வினை உடையதாகி நல்லா அருமையாக மடி பெய்து பெருவளம் பயிர்ந்து நல்க உய்வினை உடையவாயி உயிரலாம் தழைத்ததன்றி எல்லா உயிரினங்களும் எவ்வித குறையுமின்றி எங்கடிலின் ஞாயிறு எமக்கேலோரையும் பாவாய் சூரியன் வளர்க்க வைச்சான தக்க வைச்சான சார் எங்களுக்கு எந்தவித குறையும் இல்ல என்ன குறையும் இளையம் ஏலோரம் ஒரு குறை கூட எங்க நாட்ட கிடையாது எல்லாம் பெருமானும் பாண்டியன் தந்த வளம் பலம் என்று சொல்ல அப்படி மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க அந்த நாடு இருக்கும்போது இந்த பாண்டியன் புவனியின் முறையால் புறந்தளித்து ஆரம் பூண்ட பாண்டியன் திருமகனுக்கு அவனி ஏழறிய வீர பாண்டியன் என்று அணிமுடி கவித்து தான் பையன் வீர பட்டத்தை கட்டி நிறைந்து கொடுத்துவிட்டு அப்பா நல்லா அருமையான ஆட்சியாக நடத்த வேண்டும் என்று சொல்லி தான் அந்த ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே என்று அழைக்கிறாரே ஈரிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பத்தை வீடு அடைந்தார் என்று கொடுத்த